அவற்றை கூறுபவர் நஷ்டம் அடையமாட்டார் தடவை சுஹான் அம்லாஹ முப்பத்தி மூன்று தடவை அலம்லா முப்பத்தி தடவை அல்லாஹு அக்பர் என கூறுவதாகும் என்று நபி அலிஹம் அவர்கள் கூறினார்கள் ஐந்து ஒன்பது ஆறு